அல்லா சுபன்லாவை போற்றி புகழ்கிறேன் அவன் உயர்ந்தவன் கண்ணியத்தை வளர்ந்து போவன் கேவலத்தை வளர்ந்து போவன் மௌத்தாக்குவன் உயிர்ப்பிப்பவன் மரணத்துக்கு பின்னால் எழுப்பாற்றுப்பவன் கேள்வி கணக்கில் கேட்பவன் இறுதி முடிவுக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்ப்பு செய்பவன் இந்த உலகத்தில் இருளை நீக்கி ஹிதாயத்தினுடைய வெளிச்சத்தை ஏற்படுத்தி அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்று கொடுத்து உயர்தரமான அடியார்கள் குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்து மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்த நமது உயிரிழமினிய ஹசரத் மஹமது சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹசரத் ரசூலுல்லாவுடைய சுனத்தான வாழ்க்கை பேணுதலுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் சலாத்தும் சலாமும் சொல்வார்கள் அல்லாவுடைய இல்லத்தில் ஆத்துக்காக்கூடிய நீயத்துடன் கடமையை நிறைவேற்றி பொருத்தம் பெறுவதற்கு அமர்ந்திருக்கும் இறை நேசல்களை நல்லடியார்களே அல்லாவுடைய கட்டளைகளை எல்லா சந்தர்ப்பத்திலும் சிந்தனையில் வைத்து விளக்கல்களின் பேரிலும் எச்சரிக்கையாக இருந்து இம்மேலும் மறுமேலும் அல்லாஹ் சுபஹத் வாக்குறுதிகளை அடைந்து இந்த துனியாவுல கேவலம் அடையாது நாள மறுமேலும் கேவலம் அடையாது நரகத்துக்கு பலியாகாது சுவனத்தை அடைந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் கொண்டு வசிய உபதேசம் செய்து கொள்ளும் நானும் நீங்களும் வாழக்கூடிய இந்த வீடு நிரந்தரமற்றது ஹஸரத் சசூல்லாஹி சலாஹ் அலஹி வசல்லம் தெளிவுபடுத்துகின்றார்கள் இது நிலையற்றது யாருமே நிரந்தரமாக எந்தவிதமான திட்டங்களையும் போட முடியாது மஞ்சளு உத்தர இது எப்போதும் கவலைகளை பின்னி பிணைந்து கொண்டு இருக்கக்கூடிய வீடு சில சந்தர்ப்பங்களில் ஒரு தற்காலிகமான சந்தோஷத்தை அடைந்தாலும் கூட அதனுக்கு அதற்கு உங்களுக்கு ஒரு கவலை இருக்கிறது சஞ்சலம் இருக்கிறது கண்ணியம் அதன் பிற அடியிலே கேவலத்தையும் எதிர்பார்க்க வேண்டி இருந்தால் தாழ்வும் இருக்கத்தான் செய்கிறது ஹசரத் ரசூல்லாஹி சலாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுக்கு கூட இந்த இரண்டு நிலைமைகளும் ஏற்பட்டது சஹாபா பெருமக்களுக்கு இந்த இரண்டு நிலைமைகளும் அதன் பொழுது அவர்கள் புத்திசாலிகளாக செயல்பட்டார்கள் இதனால் அல்லாவுடைய பொருத்தம் பெற்றார்கள் அல்லாஹ் அடியார்கள் என்று வர்ணிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய புனிதத்துவம் அல்லாவுடன் தொடர்பை உருவாக்கியது அல்லாஹ் அவர்களுக்கு என்னுடைய அடியார்கள் என்று கொரானிலே குறிப்பிட்டு விட்டான் இபாது ரஹ்மான் இபாதி அவர்களை தன்னோடு அல்லா சுபால சேர்த்துக் கொண்டா சந்தர்ப்பத்திலும் அல்லாவுக்கு அர்ப்பணமாக்கி அவனை மறக்காதும் எந்த பசுமையின் காரணமாகவும் ஆனந்தம் அடைவதற்குரிய இடம் அல்லிஷா எந்த ஒரு மூஜைவித்தனத்தின் காரணமாகவும் எதுவும் இழந்து போய்விட்டதே அபாக்கியவானாகி விட்டேனே அல்லது உலக ஜனங்கள் எல்லோரும் உலகத்தை ஒரு சோதனை பீடமாக தான் ஆக்கி வைத்திருக்கின்றான் நல்ல முறை கொண்டு வாருங்கள் நுங்குங்கள் என்னை அடையுங்கள் என்று குறிப்பிடுகின்றான் அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அவர்களுடைய தியாகத்தை ஞாபகப்படுத்தி அதன் பின்னால முஹர் தியாகத்தை ஞாபகப்படுத்துமாறு அல்லாஹ் கூறுவதற்கு தான் தொடர்ச்சியாக இந்த மாதங்களை ஆக்கினான் நானும் நீங்களும் துல் கால் இறுதி சந்தர்ப்பத்தில் இருக்கின்றோம் இன்றும் இன்னும் ஒரு மூன்று நாலு நாட்களில் முஹர்ரம் புது அர்ந்தத்தை அடைந்து கொள்வோம் அல்லாஹ் அதிலே நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்கிறது குறிப்பிடுகின்றான் ஹசரத் இப்ராஹிம் அலை அவர்களுடைய தியாகத்தோடு ஹசரத் அலி வசலம் அவர்களுடைய தியாகத்தை ஞாபகப்படுத்துகின்றது ரபியுல் ஆஹிர் மாதத்திலே ஹிஜ்ரத் நடந்தாலும் கூட ஹிஜ் கலண்டர் அமைக்கப்பட்டது இந்த ஆயத்தை நான் போதிரேன் வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்ட நாள் கொடுத்து மாதங்கள் பனிரெண்டு தான் சிலர்கள் பதிமூன்று மாதங்களாக ஆக்கி வைத்திருந்தார்கள் இன்னும் சிலர்கள் மொஹரமை சபருக்கு அடுத்து குறிப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் முறியடித்து அல்லா சுபன் நினைத்த மாதிரி உங்களிச்சைப்படி அமைக்கவும் முடியாது வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்ட நாள் கொடுத்து அல்லாஹிலே மாதங்கள் பனிரெண்டு வருடத்துக்கு இதன் அதனை கூறிக்கியமான ஒரு விடயத்தை அதிலே தடுக்கப்பட்டிருக்கின்றது எங்கே தடை வருகின்றதோ அதனை பேணி நடப்பதன் மூலமாக அந்த இடத்தின் உடைய கண்ணியம் பாதுகாக்கப்படும் அந்த மாதத்தினுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படும் அந்த மனிதனுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படும் மேலும் அவரை உயர் அந்தஸ்துக்கு கொண்டு செல்லும் அந்த மாதங்களில் தான் சலாசத்து தொடர்ச்சியாக வரக்கூடிய துல் காஜா துல் அதன் பின்னால ஓரிரு மாதங்களுக்கு பிறகு ரஜபுடைய மாதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான் ஏனைய மாதங்களும் கண்ணியமானவை தான் ஏனைய நேரங்களும் கண்ணியமானவை அந்த காலங்கள் நேரங்கள் மாதங்கள்லையும் அல்லாஹ் ஹராமாக்கிய தடுக்கப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடாது என்றாலும் அல்லாஹ் இந்த நான்கு மாதங்களை சிறப்பு படித்து கூறுகின்றான் வன்மையாக இதற்குள்ள திருந்தாதவர்களே நீங்கள் ஏனைய மாதங்களில் திருந்துவதற்கு தகுதியானவர்கள் அல்ல அதனை வைத்து தான் அரப்பாவுடைய நோம்பையின் இந்த மாதத்துல தான் ஹைபருடைய யுத்தமும் நடந்தது ஹசரத் ஹசூருல்லா அதனை வெற்றி கொண்டார்கள் மொஹர்ராமுடைய மாதத்தின் இறுதி பகுதியிலே அல்லாஹு வெற்றியை பெரும் ஆகிவிட்டது காட்டக்கூடியவர்களாக ஆகிவிட்டீர்கள் பூமின்களாக இருந்ததன் காரணமாக அந்த உண்மையான விசுவாசங்களின் மீதும் அல்லாவுடைய அமைதியையும் ஏற்படுத்தி அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் ஹசரத் ஒரு மா பெரும் புரட்சியை செய்து விட்டார்கள் அல்லாஹ் சுபஹன் வாலா அந்த மாதங்களில் நல்லோர்களை ஞாபகப்படுத்துவதோடு நல்லோர்களுடைய வழியிலே வாருங்கள் நீங்களும் அந்த அமைதியையும் பசுமையும் அல்லாஹ் சுபஹான் வாலாவுடைய வெற்றியையும் பெற்றுக் கொள்ளுங்கள் எனவே பலா தலிலும் உங்களுடைய களவடிக்காதீர்கள் பொய் சொல்லாதீர்கள் ஏமாற்றாதீர்கள் லெஞ்சம் வாங்காதீர்கள் மேற்கும் மனு உச்சை பிரகாரம் நடத்தாதீர்கள் நீங்கள் உங்களுக்கு தீங்கிழைத்து கொள்ளாதீர்கள் அல்லா சுபாலா இந்த மாதத்துக்கும் اللہ ஜக்காத் அல்லாவ் குறியதில்லையா ஹஜ்ஜ் அல்லாவுக்குரியதில்லையா இவைகளெல்லாம் அல்லாவ் குறியாமல் சான் என்றாலும் நோம்பை மட்டும் அங்கே ஏன் குறிப்பிட்டு சொன்னான் அந்த நோம்போடு அல்லாவுக்கு மாபெரும் ஒரு தொடர்பு இருக்கிறது அதே போன்று தொடர்பு அல்லாஹாலுக்கு மாபெரும் சம்பந்தம் இருக்கின்றது அடியார்களே நீங்கள் இந்த காலகட்டத்தில் அல்லாஹுடன் தொடர்பு கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாக அல்லா உங்களை கைவிட மாட்டான் ஆட்சி பிறலட்டும் உங்களுடைய எண்ணங்கள் சிதறடிக்க நீங்கள் பல வார்த்தைகள் பேசினாலும் கூட முற்றுப்புள்ளி வையுங்கள் என்ற ஒரு மாற்றும் படிப்பிலே நிகழ்வையும் இந்த மாதத்திலே வைத்து சரித்திரையும் அவனுடைய அடைக்காலும் மத்தியில எப்படி வெற்றியை பெற வேண்டும் இருக்கின்றான் எனவே இந்த மாதம் அல்லாஹ் சுபஹன் ரொம்பவும் விருப்பத்துக்குரிய மாதம் அவனின் பக்கம் சேர்த்து மாதம் எதை அல்லாவின் பக்கம் சேர்த்தானோ அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு ரசூர் அல்லாவின் பக்கம் சேர்த்திருக்கிறான் அல்லா உன்னுடன் போர் தொடுப்பான் அல்லாஹுடன் பகமே பாராட்டுவான் அல்லாஹ் அதனை ஏற்றுக் கொள்ள மாட்டான் இதனால தான் சாலி அலை அவருடைய ஒட்டகத்துக்கு சாலிஹலைக்கு அவர்கள் நீர் அருந்த கொடுக்கவில்லை அங்கே ஒரு கால்களை அதனை கொண்டுகிறீர்கள் அல்லாவுடைய நாள் இருக்கின்றது நீங்கள் அதற்கு அதனை கொடுத்து விடுங்கள் என்றாலும் அல்லாவுடன் சேர்க்கப்பட்ட ஒட்டகத்தை அவர்கள் அறுத்ததின் காரணமாக அதனை கொலை செய்ததின் காரணமாக அவர்கள் செய்த அந்த பாவத்தின் காரணமாக பூண்டோடு அழித்து பூமியோட தரமட்டமாக்கிவிட்டான் எது அல்லாவோட சேர்க்கப்படுதோ அதனுடன் விளையாடியாதீர்கள் அல்லாவோட சேர்க்கப்பட்ட மாதம்லா அல்லாவுடைய மாதம் என்று குறிப்பிட்டிருக்கும் பொழுது இந்த மாதத்துல நீங்க விளையாடாதீங்க என்ன வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டதோ அதே வாக்குறுதிகள் அதே போன்ற அளவு இந்த முஹரம் மாதத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது முஹர்ரம் ஆரம்பம் தொடுக்க பத்து நாட்கள் நோன்பு நோட்கலாம் முஹர்ரம் மாதம் முழுவதும் நோம்பு நோட்கலாம் ஹதீஸ் மூன்று இருக்கின்றது மூன்றாவது என்ற அந்த ஒன்பதிலையும் பத்திலையும் நோங்கை நோட்டுக் கொள்ளலாம் சகோதரர்களே அல்லா சுபன் நமக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகிறான் எனவே அல்லாவுடன் இணைத்ததை நீங்களும் கண்ணியப்படுத்துங்கள் என்னுடைய வீடு என்றான் அந்த வீடோடு விளையாட வந்த அபாபில் கூட்டத்தினரை அல்லா எந்த அளவுக்கு வீடாக்கி அழித்து காட்டினான் சப்பப்பட்ட வைக்கோள்களைப் போல என்ற அளவுக்கு அல்லா சுபன்ல ஆக்கித்தான் சகோதரர்களே அல்லாஹ் சுபஹன் அவர்களை ஞாபகப்படுத்துவதற்கு ரொம்பவும் தகுதியாக்கப்பட்டிருக்கின்றோம் அலஹி வசலம் அவர்கள் மதீனாவுல யகுதிகளையும் நசாராக்களையும் கண்டார்கள் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக ஆனந்தமாக அந்த நாட்களை கொண்டாடுவதுடனே அவர்கள் அந்த ஆசூரா பத்தாவதிலே நோங்கும் நொட்பார்கள் கேட்டார்கள் இந்த அளவுக்கு ஆனந்தம் கொள்ளும் மாதம் என்ன இதுதான் அஞ்சல் அவர்களை பாதுகாத்து கடலே மூழ்கடித்து அல்லாஹ் வெற்றியை நிலைநாட்டிய நாள் முஸ்லிம்களுக்கு அல்லா சுபா மாபெரும் ஏற்படுத்தி நாள் வரைக்கும் உயர்த்துவதற்கு காரணமாக இருந்த பொழுது சொன்னார்கள் அவர்களை ஞாபகப்படுத்துவதற்கு உங்களை விடவும் தகுதியானவர்கள் நாங்கள் என்றார்கள் நீங்களும் என்ன செய்வது சொன்ன அதிலேதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாளும் நோன்பு நோப்பேன் என்றார்கள் என்றாலும் இருக்கவில்லை மௌத்தாகிவிட்டார்கள் அவர்களுடைய கவுல் என்ற வார்த்தை தாபித்தாக இருக்கிறது உறுதியாகப்பட்டிருக்கின்றது அதுவும் சுண்ணா எனவே நாங்கள் இரண்டு நோன்புகளை நோட்டுக்கொள்வது அவசியம் சுண்ணத்தங்கிறதை மறந்துவிடக் கூடாது நாட்கள் பத்தாவது நாள தன்னுடைய குடும்பத்துக்கு விசாலமான முறையில செலவழிப்பார்களோ உறவினர்களை ஏதும் தனக்கு கிடைக்கக்கூடியதை கொண்டு கண்ணியப்படுத்தி அவர்களுடைய கஷ்டங்களையும் பங்குதாரர்களாக ஆகுவார்களோ முழு வருடமும் அல்லா சுபனு அவனுக்கு பசுமையையும் வரக்கத்தையும் ஏற்படுத்துவான் இதனால் குடும்பத்தில் வாடுவார்கள் வதங்குவார்கள் ஷூ இல்லாமல் பாடசாலை போக முடியாம வருங்கள் அணிந்து கொண்டு குடும்பத்தில் எங்களுடைய மாமிட மகன் எங்களுடைய சாச்சிட மகன் பெரியம்பாடை மகன் பாடசாலை போகலாம் இவைகளை உங்களுடைய சிந்தனையிலே வையுங்கள் ஒரு நேரம் சாப்பிட்டு விட்டு சொல்ல முடியாமல் தங்கிக் கொண்டிருக்கலாம் எனவே ஏனைய நாட்களையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் அதுல நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அதனை நீங்கள் மறந்திருப்பீர்கள் என்றால் நாங்கள் பெரும் படிப்பினைகளை வைத்திருக்கின்றான் அதில் ஒன்று தான் சொன்னார்கள் தொடர்பு முன்னால வந்த நபிமார்களோட ஒரு தொடர்புக்கு காரணம் இந்த இதனால தான் நாங்கள் இவர்கள் மிகவும் சொன்னும் மெட்டீரியல்கள் உலகத்தினுடைய உலகத்தினுடைய அனைத்து வஸ்துகளுடைய சொந்தக்காரர்களாக இருந்தார்கள் அப்படி இருந்தும் கூட இந்த மாதத்தில் அல்லாஹ் அவர்களை பலஹீனமாக்கினான் எந்த அளவுக்கு மமதை சொன்னான் ஆட்சிக்கு சொந்த காரணம் நான் இல்லையா இந்த ஆறுகள் எல்லாம் எனக்கு கீழால் எடுத்துகின்றது நீங்கள் பார்க்கிறீர்கள் இல்லையா காலத்திலும்ல பசப்பான வார்த்தைகளை கூறி எங்களுடைய மார்க்கத்தை சிதறும் எங்களுடைய ஒற்றுமையை பங்கப்படுத்துவதற்கும் பலவிதமான கங்கணங்களை கட்டுவார்கள் அந்த நேரத்தில் நாங்கள் விளையாடும் நீங்கள் விளையமானவர்களாக இருந்தாலும் கூட நேரான வழியில் உறுதியானவர்களாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அல்லா தான் அனைத்திலும் சிறந்தவன் ஆட்சியை கொடுப்பவன் பிறகுபவன் அவன் என்ற உள்ளத்தோடு எதையும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நான் உங்களை அரவணைப்பேன் என்கிறான் தகுதியற்றவன் உங்களை பசியில் விடக்கூடியவன் உங்களை அந்த விடக்கூடியவன் இவனையால் நீங்கள் பின்பற்ற போகின்றீர்கள் என்ற அளவுக்கு அவன் சொல்லிவிட்டு அவனை விட நான் சிறந்தவன் என்றான் மேலும்டைய மாளிகையிலே வளர்ந்தார்கள் அவர்கள் மற்றவர்கள் ஒரு புறம் இருக்கட்டும் எனக்குள்ளே இருக்கக்கூடியவன் தான் அது எனக்கு ஒரு அபாயமாக அபாயகரமாக மாறிடுவான் வளர்ந்த ஏற்படுத்தார் எனவே இவைகளை எல்லாம் சம்பந்தப்படுத்தி சொல்றது அளவுக்கு காலம் நேரம் போதாது புத்திசாலிகளுக்கு சில விதங்களை கிரகித்து எடுத்துக்கொள்ள முடியும் எனவே நாம் பயன்படுத்தப்படுகின்றோம் எந்த முறையில் அல்லாவுடன் தொடர்பாக இருக்கின்ற உபதேசங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹு ஹசரத் சசூர்ல்லாவுக்கு மாற்றம் செய்தவர்களுக்கு கூட இந்த மாதத்துல மா பெரும் தண்டனையை வழங்கி இருக்கின்றான் சுத்தான நெறி போட்டு யாரு வேற நடைமுறைகளை எடுக்கின்றார்களோ அந்த அசுராவுடைய நாளில் அவர்களுக்கு சொல்கின்றான் அதே போன்ற ஒரு வார்த்தை தான் காய மேலும்ளை புடுங்குகின்றார்கள் உடம்புக்கு வேதனை கொடுக்கின்றார்கள் இது ஒரு தண்டனை என்கிறதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது எனவே அல்லா சுபா எங்களுக்கு நாளில் நோக்கக்கூடிய நோம்பு யுத்தப்பெரு கபுலகு உங்களுக்கு முன்னால் சென்ற வர்ணத்தினுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கும் என்றார்கள் முன்னால் சென்ற அனைத்து பாவங்களையும் மன்னிக்கும் நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாளும் நோட்பேன் என்ற அந்த வார்த்தையை இதனுடன் சேர்த்து தான் அலி வசல்லம் சொன்னார்கள் எனவே மூசா அலிஹிசாம் அவர்களுக்கு அல்லாஹ் விமர்சனத்தை கொடுத்தான் அவர்களோடு சேர்ந்த மூமின்களுக்கு வெற்றியை கொடுத்தான் அத்துடனே அவனுக்குரிய சில விதயங்களை கண்டும் கூட மூசாவின் உடைய மாயை என்று அவன் அவனுடைய கூட்டத்தையே அழிவில் ஆக்கினான் காலையில உங்களை பின்கீறுவதற்கு முன்னால ஊரை விட்டு எல்லோரும் போய்விடுங்கள் எல்லோரும் போனார்கள் அன்று அவர்களுக்கு தொடர்ந்து விழிப்பில இருக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய கூட்டமும் பலவிதமான சூழ்ச்சிகளை செய்தார்கள் என்றாலும் அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்தான் கூட அன்று கேட்க விடவில்லை எடுத்துக்கொண்டு அவர்கள் சென்றார்கள் பலமான பட்டாளம் நேரத்தோடு சென்ற கூட்டத்தை அடையும் அளவுக்கு பலம் பெற்று கட்டளை அவர்கள் அடிக்கின்றது நீங்கள் போங்க அவர்களும் அந்த வெறுமனே தண்ணீர் இல்லாத பாதையில உங்களை சுயர்ந்து வருவார்கள் அந்த நேரத்தில் நாங்கள் அவர்களை மூழ்கடிப்போம் என்பதற்கு ஏற்ப குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததும் அவர்களை தப்ப முடியாத அளவுக்கு அல்லாஹுபஹஹன் வாலா மூலித்துவிட்டான் பல படிப்பினைகளை கொண்ட இந்த மாதத்தில் நானும் நீங்களும் அல்லாஹுபஹஹான் வாலாவுடைய கட்டளைகளை மதித்து அதனை விளங்கி நடந்து அவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு முயற்சி செய்வோமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதங்களை கண்ணியப்படுத்துவோமாக அல்லாஹ் சுபஹான் நம்முடைய நாட்டு சுசிச்சத்தை ஏற்படுத்துவான நீ நாடும் எங்களுடைய உள்ளத்தை பண்படுத்துவதற்கும் நீயே தகுதியானவனாக பொறுப்பானவனாக இருக்கின்றாய் அவைகளை பொறுப்பு சாட்டுகின்றோம் எங்கள் அனைவரையும் ஏற்று தமிழ் செய்வாயாக பொருந்து கொள்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக